லாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தமிழ் தமிழ் பகுதிக்காக உங்களால் தாமய அரிசி கொழுக்கட்டை பொருட்கள் தாமய அரிசி ஒரு கப் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் எண்ணெய் ஒரு டேபிள் கடுகு ஒரு ஸ்பூன் புளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப ஒரு சிட்டிகை கருவேப்பிலை தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம பாசி பருப்பு ஒரு பாத்தில போட்டு தண்ணி தேவையானால ஊத்தி நம்ம அது வேக வச்சிருச்சுலாம் கொழைய வேக வேண்டாம் நெட்டை நெட்டையா வெந்தா போதும் பாசி பருப்பு லிட்டில் அரிசி இருக்குல்லையா லிட்டில் வில்லஜ் அதையும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி அது குக்கர்ல போட்டு உப்பு ருசிக்கத்த மாதிரி போட்டு குக்கர்ல மூடி ஒரு விசில் கொடுத்து அது வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் வந்து கொழைய வேக வேண்டாம் அது ஆரட்டும் அதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வாழ் வச்சிருவோம் வாழ் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துப்போம் செவக்காய் வறுத்துட்டு மிளகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுடலாம் மிளகு சீரகம் பொறிஞ்சதும் இஞ்சி துருவல் போட்டு நல்லா ராஸ்மல் போக அதையும் வதக்கலாம் வதக்கிட்டு கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த சூட்லயே அந்த பெருங்காயம் வந்து பொரிஞ்சிடும் இதை எடுத்து இந்த தாளிச்சதை எடுத்து அந்த சாமைய அரிசி வேக வச்சிருக்கோம் இல்லையா கொட்டி கலந்துடலாம் சாம அரிசியில ஏற்கனவே உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் உப்பு தேவை இல்ல இதை பாசி பருப்பு வந்திருக்கலையே எடுத்து அந்த சாமியோட கலந்துரும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்பு வேணா டேஸ்ட் பாத்துக்கலாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா விட்டுடலாம் இல்ல தேவைப்பட்டா கொஞ்சமா அட் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இளம் சூடா கொஞ்சம் கையில எண்ணெய் தள்ளிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சிருவோம் பாத்திரிட்டு தண்ணி ஊத்தி வைப்போம் இட்லி தட்டுல இந்த கொழுக்கட்டை எல்லாம் இருக்கோம் ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சூப்பா பார்த்து சாமியரிசி பிடி கொழுக்கட்டை தயார் பாருங்களை மீண்டும் சந்திப்போம்